பெல் முருகனுக்கு ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் கடவுள் வாழ்த்து சிவபெருமான் திருவந்த தொல்லை புனத்தொடு தேவர் போற்றி பெருவந்தனை செய்து அரிதற்கு அரும் பெற்றியெய்தி அருவந்தனையும் உருவத்தையும் அன்றி நின்றான் ஒருவன் தனது பதம் தன்னை உளத்துள் வைப்பாம் ஊனாகி ஊனுள் உயிராய் உயிர் தோறுமாகி வானாதியான பொருளாய் மதியாகி வையோன் தானாகியான் பெண் உருவாகிச் சராசரங்கள் ஆனான் சிவன் மற்ற அவன் நீழ்கழற்கு அன்பு செய்வ பிறப்பதும் இறப்பதும் பெயரும் செய்கையும் மறப்பதும் நினைப்பதும் வடிவம் யாவையும் துறப்பதும் இன்மையும் பிறபும் சூழ்களா சிறப்புடை அரண் அடி சென்னி சேர்த்துவாம் பூமலர்மி செய்வரு புனிதனாதியோர் தாம் உணர்வு அறியது ஓர் தலைமை எய்தியே மாமரை முதற்கு ஒரு வடிவம் ஆகியோன் காமறு செய்ய பூங்கழல்கள் போற்றுவாம் பங்கையன் முகுன் ஆம்பரம் என்று உன்னியே தங்களில் இருவரும் சமர் செய்து உற்று ஒழி அங்கு அவர் வெறுவர அங்கியாய் எழும் புங்கவன் மலரடி போற்றி செய்குவாம் காண்பவன் முதலிய திறமும் காட்டுவான் மான்புடையோனுமாய் வலிகொள்வான் தொடர் பூண்பதின்றாய் நயம் புணர்க்கும் புங்கவன் சேன் பொலி திருநடச் செயலை ஏற்றுவாம் செரிதரும் உயிர் தோறும் திகழ்ந்து மன்னிய மருகரும் மரன் இடம் மரபின் மேபியே அறுவகை நெறிகளும் பிறவும் ஆக்கிய இறை தன் மலரடி இறைஞ்சியே துவாயக கடவுள் மண்ணுலகத்தினில் பிறவி மாசு அரை எண்ணிய பொருளெல்லாம் எளிதின் முற்றுவுற கண்ணுதல் உடையது ஓர் கழிற்று மாமுகப் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம் வைரவக் கடவுள் பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளியே ஒழிந்தவானவர் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டம் முன் புரிதருவடுகனை போற்றி செய்குவாம் வெண் சினப்பரி அழன் மீது போர்த்திடும் அஞ்சனப் புகை என வாலமாம் என செஞ்சுடற்படிவ படிவமேல் செரித்த மாமணி கஞ்சுகடவுள் பொன்கழல்கள் ஏத்துவாம் வீரபத்ரக் கடவுள் அடைந்து அவி உண்டு இடும் அமரர் யாவரும் உடைந்திட வெருவியே முனிவர் வேதியர் உடைந்திட மாமகம் ஒடியத்தக்கனை தடிந்திடும் சேவகன் சரணம் போற்றுவாம் சுப்பிரமணியக் இருப்பரங்குரைத்திடுமெக வேலுடை பொறுப்பரங்குணர் உறப்புதல்விதன்மிசைவிருப்பரங்கமரிடை விளங்கக் காட்டிய திருப்பரங்குன்றமர்சேயைப் போற்றுவாம் சூறலை வாயிடை தொலைத்து மார்பு கீண்டீரலைவாயிடுமெக மேந்திய வேரலைவாய்தருவெள்ளி வெற்பொறியீரலைவாய் வரிசேயை போற்றுவாம் காவினன் குடிலுரு காமர் பொன்னகர் மேவினன் குடிவர விளியச்சூர் முதல் பூவினன் குடிலையும் பொருட்குமாலுற ஆவினன் குடிவரும் அமலர் போற்றுவாம் நீரகத்தே தனை நினையும் அன்பினோர் பேரகத்து அலமரும் பிரவினைத்திடும் தாரகத்து உருவமாம் தலைமை எய்திய ஏரகத்து அருமுகநடிகள் ஏத்துவாம் டலை ஒருவியாவிமெய்த் துன்று தொடராடலைத் தொடங்கி ஐ வகை மன்று தொடராடிய வள்ளல் காமுரக் குன்றுதொராடியமர்போற்றுவாம் எழமுதிரைப் புனத்தீரைவி முன்புதன் கிழமுதிர் இளநலம் கிடைப்ப முன்னவன் மழமுதிர் களிறி எனவருதல் வேண்டிய பழமுதிர் சோலயம் பகவன் போற்றுவாம் இரு சேர்பொழுதினும் இறுதியின்றியே மாறிலாதிருந்திடும் வளம் கொள்காஞ்சியில் கூறு சீர்புனை தருகுமரக் கோட்டம்பாழாறு மாமுகப் பிரான் அடிகள் போற்றுவாம் திரு நந்தித்தேவர் ஐ புராண நூல் ஓதியும் செய்ய பன்மறைகளும் தெரிந்து மாயையான் மெய்யறு சூழ் புகழ் வியாத நீட்டிய கையடுநந்திதன் கழல்கள் போற்றுவாம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பண்டை வல்வினையின் அற்பாயுடுத்துழல் குண்டரை வென்று முன்கூடல் வைகியே வென்றிறு நீ விளங்கச் செய்திடு தன் தமிழ் விரகன் மெய்த்தாள்கள் போற்றுவாம் திருநாவுக்கரசு சுவாமிகள் பொய் உரை நூல் சில புகழும் தீய மண்கையர்கள் பிணித்து முன்கடல் அகத்து இடு வெய்ய கல் தோணியாய் மிதப்ப மேல்படு தூய்ய சொல் அரசாள் தொழுது போற்றுவாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரம் திடு பொய்கை முன் நிரம்ப மற்ற அவன் உறைந்திடும் முதலை வந்து உதிப்ப வண்ணதால் இறந்திடும் மகன் வளர்ந்து எய்தப் பாடல் ஒன்று அரைந்திடும் சுந்தர நடிகள் போற்றுவாம் மாணிக்க வாசக சுவாமிகள் கந்தம் ஒடு உயிர்படும் கணபங்கம் என சிந்தைகள் சாக்கியர் தியங்க மூகராய் முந்து ஒரு மூகையை மொழிவித்து எந்தை பால் வந்திடும் அடிகளை வணக்கம் செய்குவாம் திருத்தொண்டர்கள் அண்டரும் நான் அயனும் யாவரும் கண்டிடார் எதுவோர் காட்சிக் கண்ணவாய் என் தகு சிவனடி எய்தி வாழ் திருத்தொண்டர் தம் தொழுது போற்றுவாம் சரஸ்வதி தாவரும் உலகு எல்லாம் தந்த நான் முகத் தேவுதன் துணைவியாய் செரிந்த பல்லுயிர் நாவுதொருமிருந்திடும் நலம் கொள்வானிதன் பூ அடி முடி மிசை புனைந்து போற்றுவாம்